யாவருக்கு திடஞானம் உண்டாமோ அவருக்கு இன்ஜின் மாத்திரமும் கர்த்தவியம் இல்லை உற்பத்தும் சம்சையாதி சகித அந்த கரணத்தின் விரித்துருப ஞானமே அவித்தியை நாசம் பண்ணி தானும் நிவர்த்தியாயிடும் நன்றாக கண்ட ஆன்மாவின் கண் மீண்டும் பிராந்தி உண்டாகாது என்னை பிராந்திக்கு காரணமான அவித்தை உற்பத்தமாகும் ஞானத்தால் நஷ்டமாக விடுதலின் பிராந்தியும் அவித்தையும் இன்மையின் விருத் ஞானத்தின் ஆவருத்திக்கு யாதொரு பிரயோஜனம் இல்லை ஆகலால் அப்பால் ஒரு செயலும் சொன்னார் ஒரு அஞ்சா நாசம் அடைந்த முடிவு உற்பத்தி ஆகிறது இல்லை அதுபோல சட்டி செய்து ஒரு பொழுது சூழல வச்சு சுட்டு வச்சிருந்தான்னா அப்புறம் அதுக்கு அரைகிறதில்லை மீண்டும் தண்ணில் ஊர்னா கரையா யரம் இழு இழுக்களோ வட்டுறது இல்லை அதே போல விவகாரங்கள் செய்தாலும் கூட அஞ்ஞானம் அடைக்காது அப்போ விவகாரம் பண்றாங்களே பண்ணாத பிரார்த்தனைத்தா நடக்குது கரிகரணம் செய்யணும் சாட்சியா இருக்கு நிச்சயம் உண்டு மண்ணு தட்டி செஞ்சு வச்சு வெயிலில் காய போட்ட பிறகு தண்ணி இழுக்கி நல்லா தட்டி தண்ணி போச்சு நல்லா கரைச்சி போச்சு இப்போ பண்ண போயிருக்க சுட்டப்பேரம் ஒவ்வொருத்தையும் முன்னாங்க நல்லதான் வைக்கலாம் அதுபோல இந்த அஞ்ஞானமானது ஒருபோது உற்பத்தி ஆகும் அனாதிகாலத்தில் விசால காலத்தில் அது நஷ்டம் அடைஞ்சிருக்கு சொன்னால் அகண்டகார்த்தியின் மூலமாக அவர் உற்பத்தி ஆகிறது இல்லை அவர் உற்பத்தி ஆகாதனால விவகாரம் நடக்குமான்னா நடக்கும் சட்டி கரையதில்லை அதனால விவகாரம் பண்ணாமல் இருக்கமா எல்லாம் அப்படி போல ஞானமானது வந்த பிறகு தெலங்கானம் வந்த பிறகு எந்த கருத்துவியும் இல்லைங்கிறார் கிரகிருத்தியான்னு சொல்லப்படும் சதவி செய்து முடித்தேனுங்கிற நிச்சயம் வந்தது இப்போ அப்படி கிடையாது நான் விஷயம் நீ விஷயம் அப்படி செய்யணும் அப்படி இங்கே போகணும் இங்கே போகணும் ஏராளமான விவகாரங்கள் இருக்கு இப்போ அப்போ அது போதுங்கிற என்ன வந்துடுது இனிமே செய்ய வேண்டியது இல்லை எல்லாம் பிறகு விவகாரம் பண்ணுறாங்களே என்ன பிற அர்த்தம் உழவு விவகாரமாக செய்கிறது தான் தன் பொன்று எதுவுமே கிடையாது அப்படிங்க பின்ன பாட்டு சொல்ல போனார் ஞானம் உதித்து அதன் பின்பு ஐங்கோஷங்களுக்கு நம்மை வேறாய் மிகவும் அறிந்ததுவே போல ஞானம் வருமனும் கோஷம் அவைக்கு வேறாய் நாம் இருந்தோம் என்பது சித்தித்தலாலும் என்று அந்த லட்சணா ஒன்பதாம் பாட்டு சொல்லப்படுகிறது கூறியிருப்பது கொண்டும் வந்துச்சு அப்படிங்கோசங்கள் அப்பவும் இருக்கு அறிமானத்தினால வேற இல்லப்பட்டிருக்க நினைச்சோம் கழுதி கட்டவில்லை அழுக்கவில்லை கட்டதா காலத்தை அது போல பந்தம் வரவும் இல்லை போகவும் இல்லை பந்தம் வந்தால் ஒரு பானம் பண்ணிக்கிட்டோம் பஞ்ச கோஷம் மூலமாக ஞானியாலும் பானம் பண்ணிக்கிட்டோம் அது பாவனியை ஞானம் அடைஞ்சாலும் பானம் வந்தோம் அப்படி போயிடும் விஷயம் அவ்வளோதான் இருக்கு மோசம் தான் சொல்லுவாங்க ஆனால் தடைகள் ஏராளமா இருக்கு அவ்வளோதான் பந்தம் கிடையாது கிடையாது ஞானகம் வந்தவர்காரணமாக பந்தப்பட்ட ஒரு பாவனை பண்ணிக்கிட்டோம் பாவனை தான் இப்ப நம்ம கருத்து பண்ணிச்சு பவனை நீக்கிட்டோம் எந்த கருதமில்லையு அப்புறம் உணர்றாங்கன்னு சொல்லப்படுது மகிழ்ச்சியை தேகாதி பிரபஞ்சம் சத்தியம் சுகம் என்ற ஒரு பாவனை போச்சு அதான் பந்தம் அப்புறம் இது விசாரணம் செய்த பிறகு இது சத்தியம் இல்லை சுகமில்லை இது துக்க வடிவம் இது பொய் வடிவம் அனுயோசனை வடிவம் நிச்சயம் பண்ண பிறகு அந்த பவனை போயிருது போன பிறகு இந்த பவனை ஜனமாக ஜனமான பிறகு நவர பிரபஞ்சம் எந்த பரிணாம அடைஞ்சாலும் கூட கவலைப்படவில்லை இது என்ன படினா அடையட்டுமே அமெரிக்காக்காரன் தசாபோஷனை பிடிச்சா என்ன விடுறப்ப நமக்கு என்ன போச்சு போறேன் எப்படி போகிறான் கருத்தாலே இது நமக்கு என்ன இருக்கு நம்ம என்ன தம்பது தான் சரி அப்படியா சரி கேட்டுக்க வேண்டியதான் பாகிஸ்தான்காரம் தண்டி வர்றான் அப்படின்னா சரி வந்துருப்பா அங்கே இருக்கிறத பார்த்துக்கிறான் என்ன போய் என்ன போகிறோம் ராணுவம் இருக்கு நிர்வாகம் இருக்கு அதை இது நாம கலவரது என்ன இருக்கு என்ன எப்படி சொன்னால் நீங்கள் எப்படி நாட்டு பற்றி இல்லை போகிறதுக்கு அப்படின்னு என் ஆட்சிப்பட்டு இருக்கிற நீங்க என்ன சண்டை போவீங்களா சொல்லுங்க போட்டு பற்றி இருக்கு இப்ப என்ன கோவீங்க நீங்க ஆய் பச்சு நீங்களும் ஆய்வ நாங்களும் ஆய் பச்சுதா அவர் அபிமானம் தான் உலகத்தை ஈஸ்வரன் சீர்ஷி தம்மார அணுகளும் திரௌபான் ராஜிக்க கிருத்தங்களால் ஆட்டி படைக்கிறார் அதுலேயே ஆட்டம் அன்னைக்கு வேண்டியதான் சை சம்பந்தம் ஒரு ஆட்டம் அங்கிருந்த ஆட்டம் ஒரு ஆட்டம் அரசியல் ஆட்டம் இல்லை குடும்ப ஆட்டம் இல்லை மத சம்பந்தம் எப்படியும் ஒரு சம்மந்தப்படுத்திக்கிட்டு ஒரு ஆட்டம் அடிக்கிட்டு கிடக்குறாங்க அப்படிங்கிற ஒரு உதாசீனம் வந்தால் தான் விடுபாடுன்னு அர்த்தம் அப்போ வெளியில் வந்து எனக்கு ஒன்றும் பிரிவு இல்லை நான் வந்து உதாசனம் இருக்கேன்னு சொல்ல வேணும் தேவை இல்லை மனசுக்கு தான் இருக்கணும் அப்படி சொல்லும்போது பக்குவ இல்லாததுனால அவங்க விரோதமாக நினைப்பாங்க பக்குவ இல்லை சொன்னால் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சிரம அப்படியே காலத்தை போக வேண்டியது அப்படிதான் தத்துவத்துடைய மகிமை பொய் பொருள் அது யாரு எப்படி செஞ்சா அது என்ன சத்தியவசுவா கெடுதலுக்கு அது கெட்டு போற வந்த பண்ணம் தானே அது கனஜலத்தை யாருன்னா குடிக்கிட்டோம்னு ஆசகர் சொல்லார் தலையை கொண்டு போனாங்க போ என்னைக்கு போ அப்படின்றார்கள் ஆனாலும் போகல ஏன் ஆறு இருக்குன்னா அப்படி போல இப்போ தனி மனிதனுக்கும் அல்ல சமஷ்டி இல்லை உலகத்துக்கோ அல்ல சமூகத்துக்கோ ஒரு பிரார்த்தம் இருக்கு அப்புறம் விட நடக்கும் ஆபத்து வரலாம் ஆபத்தில் நஷ்டம் அடைஞ்சாலும் அடையலாம் இல்லை போகலாம் போகலாம் அது கனம எப்படி இருக்கும் அப்படித்தான் திடீர் மாற்றங்களும் வரலாம் அப்படி இருக்கிறதுனால எல்லாம் பாவனைங்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறதுனால பாவனைக்கு பாவனை தான் எதிரி அந்த பாவனை இந்த பாவனை எதிரி நித்தமும் எளிபோர்பற்ற நியாய மாத்திரமா என்று கூறினார் ஜீவித்திருக்கிற புருஷனுக்கு கர்த்திரு கர்த்தவாதா என்பதுதான் கிளேசம் துக்கம் அது ஏதுவாதலால் பந்தமா இதற்கான அவை நிவர்த்திவாதலே ஜீவன் உத்தியம் ஜீவித்த காலத்திலே விடுபட்ட அர்த்தம் எத்தும் எத்தும் ஓர் தேகத்தையும் தான் அடையாமல் அகண்டைக்கரசே விதேகமுத்தி யாம் என்க விஜயமுர்த்தி சொல்றேன் எக்காலத்தும் எந்த தேசத்தும் ஒரு தேகம் அடையிறதில்லை விதேகமுர்த்தி லட்சணம் பிரம் மாத்திரமா இருப்பதே விதேமுத்தி ஆம் எங்க ஜீவன் முத்தனானவர் விஜயகமுர்த்தி பற்றி இருப்பார் என்றும் அவர்கள் மீண்டும் பிறக்கிறது எடுக்க முடியாது பிரிக்க முடியாது அப்படி போல பிரம்மஸ்வரூபத்தில் அதிஷானத்தோடு ஏகத்துவம் அடைந்த பிறகு மீண்டும் பிரிக்க முடியாது ஏன்னா அந்த காலம் நாசம் அடைஞ்சிருக்கு அப்புறம் அந்த காலம் நாசம் அடைஞ்சிருந்தேன்னா அப்புறம் பிரித்தி பிரிவு யோகத்தை இல்லை சரி இப்படி சொல்லிட்டா அப்புறம் வேற அந்த காலத்துல இருக்காங்கன்னா வேற புரிஞ்சுட்டு போகண்டி யாருக்கு துக்கமும் அவங்களை தானே ஆஸ்பத்திரியில வரிசையா படுத்திருக்காங்க எவன் நல்லாச்சானா வீட்டுக்கு போக வேண்டியது தானே நாங்க படிச்சுட்டு இருப்பானா நல்லாச்சா வீட்டுக்கு அனுப்பிச்சிடா போப்பா நான் போறேன்னா எப்போ நான் போறப்போ சொல்லிட்டே இருக்கான் நல்லாயிடுச்சா ரொம்ப சந்தோஷம் போனேன் சரி போ அடுத்தவங்க ஐயோ நான் கட்ட போறேனே நீ போறீங்கலா நமக்கு ஏன் பிரபாவம் எடுக்கணும் அதை போடுவாங்க இருந்தாலும் அந்த பிரார்த்த அனுசாரமாக இருக்கிறதுனால சரி லோபகரமாக செஞ்சுட்டு போவோம்னு இருக்காங்க அப்படி ஏகமூர்த்தியை வந்துட்டு மீண்டும் வெளியே வர முடியும் அது போனது போனது தான் வித்யாணன் சொன்னும் தானு யாவையுமாயே ஒன்றாய் அழிவில் அங்கம் ஒன்றின் அறிவேயாய் நுண்ணிதாய வருள் வடிவை தங்கும் யானை யோகத்தான் முன்பாசரித்து பிணை வந்து என் அங்கமான பேரொழியோடு ஒன்று அடங்கிடுவார் நின்றே நீக்கமர நிறந்து பத்து நீக்கம் அதிகரமத்து தானாய் தானாய சொல்லுமாய் நின்று எல்லா பொருள்களும் தானாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒன்றாய் வடிவின்றி நாசம் இல்லாமல் அங்கம் ஒன்று இன்றி தனக்கென ஒரு வடிவம் இல்லாமல் அறிவியாய் ஆன்மசுரவமாய் நுண்ணிதாய் அதிசூட்சமாய் இருக்கின்ற அறுவடிவை தங்கு ஞான யோகத்தான் குரு சாஸ்திரங்கள் மூலமாக கிடைக்கப்பட்ட நிலையான ஞான யோகத்தினாலே செயற்கையினாலே முன்பு ஆசிரியத்து ஆரம்பத்திலே அபியசித்து பிணை அதன் பிறகு வந்து என் அங்கமான பேரொழியோடு எனது திவ்ய மங்கள மூர்த்தம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம பிரகாசத்தில் ஒன்றி ஏகத்தம் அடைந்து யான் ஆய் அடங்கிடுவார் தானாகவே அடங்குவார்கள் இதுதான் வித்யாந்திரன் சுத்தனாய் ஒன்றாய் எண்ணி கூடியிடும் தொன்மையோர்கள் எத்தனை நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் மேத்தகமீளார் என்றருளால் என்றே இத்தகைத்தனவேதம் இயம்பிடும் என்றான் சுத்தனாய் ஜெஜிபிரமணும் முப்பத்தி ஐந்து தத்துவங்கள் இன்றி இருக்கிற சுத்தம் அதுதான் சுத்தம் சுத்தன் ஒன்றாய் ஏகனாய் சஜாதி விஜாதி சோகத்தை இருப்பது ஒன்று எண்ணெய் கூடினும் அப்படிப்பட்ட ஐட்டான சேதனமாகிய எண்ணெய் கூடினும் தொன்மையோர்கள் ஏகத்தடைகின்ற ஞானிகள் நூறு கோடி கற்பங்கள் தான் சென்றாலும் மாயினுடைய சாமர்த்தியாலே பல கற்பங்கள் பானை உண்டாக்கு அது ஒரு பானை தான் கற்பனை யுகம் இல்லை கிடையாது சுழித்த அவசையில எந்த யுகம் இருக்கு எந்த காலம் இருக்கு எந்த தேசம் இருக்கு ஒன்றுமே கிடையாது காலதேச இப்பதான் படுத்து அதுக்குள்ள விடிஞ்சு போச்சு அப்படிங்கிறோம் அப்புறம் தோள விவகார சத்தையை வைத்துக்கொண்டு இந்த விவகாரம் பண்ற முடிய விவகார சத்திய இல்லையா காலத்தை யாரும் நிர்ணயிக்க முடியும் ஒண்ணு பண்ண முடியும் ஆத்மான காலம் கிடையாது காலம் அல்ல அஞ்ஞானத்தினுடைய பரிணாமம் தான் அது விவாத பரிணாமம் கிடையாது சூரிய காலத்தை நினைக்கிறோம் அந்த பாவனை ஜடமாயிடுச்சு ஒரு சந்திர இருக்கட்டும் இருந்தால் என்ன கால வந்து பாவனை தான் தற்காலிகமாக வர பாவனை தான் வச்சுக்காண்டித்தான் சொப்பனத்தில் நூறு வருஷம் ஏதாவது ஒரு சொப்பனம் கண்டோம் நூறு வருஷம் அனுபவங்கள் ஜாகரத்தில் பத்து வருஷம் பத்து நிமிஷம் ஆகிருக்கு இப்போ என்ன பண்ணுறது அதனால அந்த பாவனை திடமா சொப்பனத்தில் நூறு வருஷம் அனுபவித்தோம் இங்கே பத்து நிமிஷம் ஆகுதுன்னா நூறு வருஷம்தான் உண்மை பத்து நிமிஷம் பொய்ன்னு சொல்ல முடியுமா அது சொல்ல முடியும் அதுவும் பொய் தான் இதுவும் போய் தான் ஆனா பத்து நிமிஷம் இங்க மீடியா தோற்றம் பத்து நிமிஷ காலத்துல நூறு வருஷ அனுபவங்கள் வருதுன்னா அது எப்படி வரும் அப்படி ஒரு சாமர்த்தி இருக்கு நித்ரா தோஷத்து நித்ரை அந்த அவித்த சாமர்த்தி அப்படி அது போல இங்க ஜாகராவாசையிலும் நூறு கோடி கற்பங்கள் என்று ஒரு பாவனை அது ஒரு பாவனை தான் ஆனால் இந்த பாவனைக்கு அங்கியாவது ஜாகரத்தை வந்து ஒரு மையம்ன்றோம் ஒரு காலம் இதே நிர்ணயம் வருது காலம் இங்கு போகிறது ஆத்மா தான் இருக்கு அப்புறம் பாரமா தான் இருக்கு பாரமா சத்தம் எப்படி இருக்கு ஒரே மரத்தான் இருக்கு சுழத்தி போல விசாரம் பண்ணி ஒரு பாவனை நினைச்சுக்கணும் இந்த விசாரத்தினாலே தெரிஞ்ச ஒன் பணம் காசு தேவையில்லை அதுக்கெல்லாம் மனம் தேவை அந்த மனதோட சம்மதம்தான் நமக்கு முக்கியம் பண சம்மதம் ஒன்றும் தேவையில்லை ஒரு பைசா தேவையில்லை வரைக்கும் புத்தகனால வாங்கிக்கலாம் இங்கே வந்து அபியாசம் பண்றதுக்கு சம்மதிக்கணும் அதான் முக்கியம் புத்தகணுமா அவங்களுக்கு இலவசமாக கூட தேர்தல் படம் தான் தேட்டியார் சொல்ல கொண்டா கொடுத்துருவாங்க புத்தகமாக சரி புத்தம் கிடைக்கல அதான் அந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து அபியாசம் பண்ணணும் அப்போ மனசாக சம்மதிக்கணும் டிசர் விருப்பை குருகருவை சம்பதிமூர்த்தி பரிகம் பாடுபட ரொம்ப தயங்குது அது சமாளப்படுத்த பெரிய போராட்டம் அந்த கண்ணக் கருவை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அவ்வளவு சீக்கிரம் வந்துடும் அந்த கடமை கிருமை கடை கிடைக்காத காரணத்தினால என்ன ஜென்மாந்தரம் நிஷ்கா பண்ணின்னு செய்யலை நிஷ்கா அப்பான்னு செய்யலை இப்போ செய்கிறோம் அது பத்தலை அப்பாதி வச்சுருந்தா இப்போ தர்மாலாம் செய்யலாம் ஆனால் சம்பாதிக்கிறேன் நாம தான் சம்பாதி செய்ய வேண்டியிருக்கு கொஞ்சம் பத்திரி என்ன பண்ணுறது முடிஞ்ச சம்பாதி வச்சிருந்தா இப்போ நம்ம சம்பாரி சேர்த்துக்கலாம் இப்போ முடிஞ்ச அஞ்சாவது காலத்தில் என்ன நம்ம செஞ்சுட்டோம் கொஞ்சம் புண்ணியும் சம்பாரிச்சிருந்தோம் கொஞ்சம் சேர்த்துட்டு அவங்களும் யோகம் இல்லைன்னா போச்சு அப்படி போல முன்ஜென்மங்கள்ல செஞ்சிருந்தவன்னா ஞான மார்க்கத்தில் அது மன சம்மதிக்கும் அப்படி செய்யாத காரணத்தினால அல்லது குறைத்து அளவில் செஞ்சிருக்கிறதுனால நான் பாடுபட்டு சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்கிறது கற்பங்கள் தான் சென்றாலும் மெய்த்தகமியலார் மீண்டும் அவர்கள் சத்தியம் என்று நினைத்து வரமாட்டார்கள் என்ற விலங்கு மெய் அருளால் மெய்தகமியலா அன்பையும் பண்ணிக்கலாம் பிரகாரம் இத்தகைய தெனவே ஏன்படும் என்றுதான் ஈசன் வேதமான சொல்லுது என்று ஈசன் சொன்ன வேதத்தை யாரு ஏற்படுத்தினது அது ஈசன் ஏற்படுத்தினதுதான் ஈஸ்வன் ஏற்படுத்தினதே அவளுடைய வாக்கியங்கள் தான் முனிவர்கள்லாம் திரட்டி பச்சம் தான் உயர்வு பட்சம் தான் நால்வுன்னு சண்டை எல்லாருமே வந்து சிவன்கிட்டயே கேட்டுருவோன்னு வந்தாங்க வந்து அப்புறம் சொன்னார் வேதம் எப்படி கேட்ட நீங்கள் வேத வாக்கியம் இருக்கே அந்த காலபெருமத்தினுடைய வாக்கியங்கள் அது சரிதான் நான்கு பேர் காலபெரும பேர் காரிபுரம் நான்கு பேர் இல்லை அதனால நாங்கள் ரெண்டு பேர் தான் அவர் இருக்கிறதுனால நீ வேதமான சொல்றது வேத பிரமாணம் முக்கியம் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கணும் ஒரு பிரமாணம் இருந்தால் தான் லௌகிகம் நாசுகன் நாசிகனுக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்குறான் என்ன பிரமாணம் அவன் தலைவர்கள் சொல்றது அணுகு பிரமாணம் இங்க தலைப்படி சொல்லிருக்க அதனால அப்படின்னா பிரமாணம் கொடுக்குறான் அதுபோல சகலமான மக்களும் ஒரு பிரமாணம் கொடுப்பாங்க நாசிகர்கள் வேதத்து வருமானம் கொடுப்பாங்க நாசிகர்களுக்கு அவங்க தலைவர் சொன்னது அது வேதம் அது பிரமாணம் கொடுக்குறான் ஒரு மனதனுக்கும் அவரு ஒரு வேதம் வச்சிருப்பான் அதுதான் பிரமாணம் வேலை சொல்லியிருக்கேன்னு சொல்றான் வைத்தியசாஸ்திரம் அவங்கள பிரமாணம் வைத்திய நூல் தான் அவங்க மாதிரி என்ன நூல் படித்தான் இந்த நூலில் சொல்லியிருக்கப்பா இதை மாத்திரை சாப்பிடு இது சாப்பிடு அப்படி இப்போ நம்மளும் அனுபவிச்சிருக்கேன் எல்லா வேலையும் வந்து அனுபவிச்சு பார்த்து கொடுக்குறாங்க நூல் வருது அதாவது மாத்திரை மருந்து கொடுக்குற உத்த உடுத்துட்டு போயிடுறான் இந்த மருந்துக்கு இந்த வியாதிக்கு இந்த மருந்து இந்த வியாதி மருந்து இது உள்ள சாப்பிடணும் இப்படினு கணக்கு கொடுத்துருக்கேன் பார்த்து கொடுக்குறாங்க போது கூடுதல் குறைச்சி ஏற்பட்ட அதை அவங்கள சொல்றத பற்றி கொஞ்சம் கிடையாது சொல்றார் இயம்பிடும் என்றான் தான் வரன்ரட்டன் அவர்கள பிரசங்கம் இனி ஜீவன் முத்தர்களின் பேதம் கூறுகின்றார்ீவன் முத்தர்கள் ஒரே மாதிரி இருப்பாங்களா அதுவும் கிடையாதுங்க எப்படி அஞ்ஞானிகள் அனந்தங்களுடையதமாக இருக்காங்களோ அவர் ஜீவன் முத்தலும் நாலு விதமா இருக்காங்க வேதம் அது நாலு விதத்தில் அது உட்பிர்கள் அப்புறம் வேறாது இதெல்லாம் என்ன காரணப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கருணத்தினுடைய புண்ணிய பார்த்துக்கிட்டா தான் சமஸ்காரம் தாங்க பிரார்த்தம் பதப்பொருள் ஞானமார் ஜீவன் முத்தல் நிறைந்தீவன் முத்தர்கள் வகை ஆவார் நான்கு பேதமாயிருப்பார் அப்பேதங்களை சொல்ல கேள் வாணிகர் பிரமவித்து ஆகாயத்தை ஒப்பான பரமவித்து எனவும் வரன் வரன் எனவும் வரியான் வரியான் எனவும் ஆனவர் நாமம் ஆகும் அச்சீவன் முத்தர்களை பெயரான் அவர்களில் அந்நார்வர்களுள் பிரம்மவித்தின் தானமும் பிரம்மத்தினுடைய அனுபவ வழியும் மற்றே மூவர் ஏனை மூவருடைய தாரதமியமும் தாரதமியம் அதாவது ஏற்றத்தாழ்வும் சொல்வேன் இனி கூறுவேன் என்ற அந்நிய பகிர்முக புருஷரை கர்மோபாசனைகளை அல்கிக்க பண்ணும் பொருட்டு ஆன்மாவை அசங்கமாகவும் கிரிகளின் அனைத்தையும் மன வாக்கு காயங்களின் ஆசிரித்தமாகவும் அறிந்து கர்மோபாசனைகளை பிரம வைத்து இருப்பான் அதனால வானிகர பிரமித்தார் அது கர்மா உபாசனைகள் இந்த பிரபு செய்வது உண்டு பிரார்த்தனை தரமாக அப்படி செஞ்சால அவர்களுக்கு பந்தம் கிடையாது இப்படி பணத்தை இருக்கு உலக வாரமாக சேர்க்கிறதான் இவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது எதனாலே பொருள் அல்லது இடவசி புகழ் இதெல்லாம் அஞ்ஞான காலத்தில் சுகத்துக்காக பாடுபடுறாங்க சுகம்னு நினைக்கிறாங்க ஞான காலத்திலே தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் சுகமே நிச்சயம் திடமாயிடுச்சு அப்புறம் இதுக்காக பாடுபடு என்ன அவசியம் இருக்கு ஜீவனோபாயத்தை பிறத்தை கொடுக்கும் அது திருப்பி உண்டு அவனுக்கு திருப்பி கிடையாது அப்போ இவர்கள் தேங்கில பேசிகளின் அவசியம் என்ன இருக்கு அது கிடையாது பிரம்மத்தை அறிந்தவன் பிரமமே பிரம்மித்து பிரமமே என்று சொல்லப்படும் வித்து என்ன அர்த்தம் பிரமவித்து பிரமத்தை அறிஞ்சவன் அர்த்தம் நாலாம் ஆகவே இந்த நிலையை சொல்லி முடித்தவர்கள் வாணிகர் பிரமவித்து என்றால் ஞானமார் ஜீவன் முத்தர் நால் வகை மற்ற மூவர் தாரதமியம் சொல்வேன் என்று தாரதமியம் இன்மையர் என்றும் தாரதமியம் உடையர் என்றும் அறிக நாலாம் பூமிக்கு மற்ற மேல்பூமி மூன்றுக்கும் சுக தாரதம்தான் தவிர ஞானத்தில் தாரதமயம் பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதணும் பாஸ்மார்க் ஒரு கூட்டம் இருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு மார்க் செகண்ட் மார்க் தேர்ட் இப்படி வாங்கின கூட்டம் இருக்கு எல்லோரும் பாசுதான் அது சந்தேகம் இல்லை ஆனால் அவனுக்கு மரியாதை உண்டு முதல் மார்க் வாங்கினவனுக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க இவனு கேட்டு கிடையாது அப்போது அவனுக்கு பாஸ் ஆனதுனால பரிசு கொடுக்கறதுனால எண்ணூறுபா சேர்த்து போட்டுவாங்களா அதெல்லாம் போட மாட்டான் பன்னெண்டாவது படித்து பாஸ் ஆனால் பன்னெண்டு தான் மரியாதை கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் சுகம் சுகம் இல்லை அவனுக்கு ஆஹா நமக்கு பரிசு கொடுக்குறாங்க நம்ம சினியதுக்கான பசங்கள் பாஸ் தான் இருக்காங்க ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு அப்படின்னாலும் கூட இவர்களுக்கு எப்படி பாஸ் ஆகிட்டோம்னா சந்தோஷம் உண்டு அவன் சந்தோஷம் உண்டு ஃபஸ்ட்டு மார்க் வரல வரல என்ன போனால் என்ன வா ஃபஸ்ட் வந்து எதாவது கொடுப்பாங்க என்ன பறிச்சு கொடுக்குறாங்க எதோ மிட்டா கிட்டா வேட்டிக்கிட்டே கொடுப்பாங்க ஏன்னா இல்லைன்னு போத அப்போ ஆசிப்பாக கொடுப்பாங்க இல்லை வேலைக்காட்ட ஆகாதான் போனா போட்டு அப்படிங்கிறதுல சரி பள்ளிக்கூடத்துல சேத்துறாங்க பற்று பாருக்கிறாங்க போனா போட்டி கிட்ட காசு இருக்கு காசு சேர்ந்து பணம் இல்லாமல் ஜெக்கராக போடலாம் ஏன் காலேஜ் நிறைய ஆயிடுச்சு பிறப்பு கிடையாது சூதார்தயமா உண்டு அப்படிங்கறது அது ஒரு உதாரணம் தெளியமுன்னும் தங்கள் வருணமும் சொன்னியமான நேரதா செய்வன் முத்தல் ஆணையத்தில் தந்தி தத்துவ படலம் ஐந்தாவது பாட்டு முன்பாட்டில பிரமித்து வரண் வரியான் வருட்டன் என்ற நாலு விதமான பேதங்களுடையவர்கள் அதை பிரமித்து விவகாரத்தில் இருந்தாலும் கூட அவனுக்கும் மற்ற மூலக்கும் யானும் சமம் தான் உண்டு என்பதை விளக்கி ஜீர்மத்திலே பத்தொன்பது பாடல சொல்ற நாலு பாடலை பண்ணிக்கிறார் அவர் அவர்கள் பிரம்மேர்த்தின் இயல்பு கூறுகின்றார் மனத்தைரியடையராய் பிரம்மவித்துஆய் பிரம்மஞ்ஞானிகளாகி என்பது முதலிய கலக்கங்கள் அப்படி தெளிதற்கு முன்னே வாரம் ஆயிருந்த உரிமையாக இருந்த தங்கள் தங்களுடைய வருணம் ஆச்சரமும் சொன்னான் வருணாச்சிரமங்களை பற்றிய சாஸ்திரங்களில் சொல்லிய கிரியைகள் பாரகாரியானும்னமான கீழிகள் ஆனாலும் ஆயினும் பலர்க்கும் உபகாரமாக பகிர்முகரான பலருக்கும் சகாயமாக வேண்டி நேரதா செய்வர் மந்திரலோபம் கிரியாலோபம் திரவியலோகமின்றி சாஸ்திரோக்தமாக செய்யானிருப்பர் அப்படி செய்யான் என்றும் தேர்ந்த நிலை விடார் சுருதிகளால் சொல்லிய முடிவான அத்வைத நிச்சயத்தை விடார்கள் ஜீவன் முத்தர் ஜீவித்திருக்கும் போதே முத்தராகி உள்ளவர் என்ற மந்தலோபம் கிரியாலோபம் திரவில லோபம் இதெல்லாம் செய்யமாட்டாங்களாம் மற்றவர்கள செய்வாங்கன்னு அர்த்தம் அஞ்ஞான காலத்தில் இதனால வரக்கூடிய லாபம் எதுவுமே கிடையாது லாபம் இருந்தால் செய்ய வேண்டியது தான் மிச்சம் பண்ணணும் ஒன்றும் கிடையாது மந்திரம் சுருக்கி என்ன பண்ண வருது திரியம் பொருள் சுருக்கிறது சந்திரலோபம் இதெல்லாம் தேவை தேவையில்லை அப்படிங்கிறது கருத்து அதனால் ஜீவன் முத்தர்கள் உலக வாரமாக செய்யறது ஒடியே ஒழிய தனக்காக செய்கிறது இல்லை அப்படி எப்படி கூட்டிட்டு எப்படி செஞ்சுட்டு போகிறது பிராரத்த அனுசாரம் தான் விஷயத்துக்கு உலக உலகாரம் செய்கிறது கூடுதாங்கிறது முக்கியமா செயல்படுத்துறது அனிச்சாபரார்த்தம் இருந்தாக்க அது மணராணை போல தள்ளிவிடும் அதுவும் செய்யறதுதான் இச்சைப்பாடு சேரவில்லை சிச்சாபுரார்த்தம் செயற்படும் இச்சாபுரம் இல்லையான பரச்சா செயல்படாது அதில் ஓரளவுக்காவது இருக்கணும் நமக்கு விருந்து கூப்பிடுறாங்க கொஞ்சம் இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கோ போகுமா போக இஷ்டம் இல்லைமா ஆனால் அந்த ஆச்சை வந்துருக்கேன்னு போகிற மாச்சாபராதம் தேவைப்படுது அச்சா பரார்த்தம் நமக்கு போகாது இருந்தாலும் கூட வற்புறுத்தல போறோம் வற்புறுத்த முடிவு இல்லையானு தேவைப்படுது என்றும் அப்படிங்கறது என்ன அர்த்தம் தீ என்னும் புத்தியை வென்றது அர்த்தம் புத்தி எங்க இருக்கு அந்த காரணத்திலாம் ஜெயிச்சு மனித மனிதனான வெளியுள்ள பகையில ஜெயிச்சு பேர் தீரர் என்ற முதலிய கலக்கங்கள் கலங்க நீர் கதரை எண்ணுவார் போல கதறி என்ன எத்தான்படி அதுல எவ்வளவு மண்டியா இருந்தாலும் பொடி போட்டவங்க பிரம்ம வித்தியார் பிரம்ம வித்தியாய் தெளிந்தவர் என்றும் ஆப்த காமராதல தமக்கென செய்யாது லோக சங்கரகார்த்தம் வருணாச்சரம் விதிகளில் விதிப்படி செய்வதால் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வது என்றும் சொன்னார் அதாவது லோக சங்கரகார்த்தம் உலக வாரம் அதாவது வாரம்ன்றது தன்போடு செய்யறதில்லை வருணாட்சர விதிகளை விதிப்படி செய்வதால் வருத்த வைத்தியன் பஞ்சமன் சொல்லக்கூடியது ஆசிரமம்னா பிரம்மச்சரியும் பிரம்மஸ்தனும் சனிவாசம் சொல்லக்கூடிய நாலு நிலைகள் இது மனநிலை அது பிறப்பு நிலை தாய் வழி நிர்ணயம் பண்றது வந்து தந்தை வழிபொழுது உண்டு என பெருமாள் தாய் வழிதான் சில பகுதிகளில் தந்தை அது வர்ணம்னு பே இது ஆசிரமம்னா மனநிலை எல்லா ஆசிரமங்களையும் நாலு உண்டு வர்ணங்களையும் நாலு வருணங்களையும் ஆசிரமங்கள் மனநிலை வர்ணம் வேறு பிரிச்சு அதுணம்னா ஜாதி அடிப்படை அப்படி பல்கு உபகாரமாக நேர்வா செய்வர் என்றும் சுவரநாயகி மனத்தொழில் செய்யணும் சோரநாயகன் சுகத்தினை விடாது போல பின்னால் பாட்டுகளை அவர் பார்த்துக்கலாம் அந்நியரை சன்மார்க்கத்தில் பிரவர்த்திப்பதற்கு பொருட்டு கர்மோபாசனங்களை செய்யணும் அதாவது ஞானிகளுக்கு கர்மோபா உபாசனை செய்வதோ எதுவுமே கிடையாது கர்மம் செய்வதோ அதாவது வித்யா கர்மங்களோ அல்ல கோயில்களுக்கு உபாசனை அது பெரியமே கிடையாது இருந்தாலும் அஞ்ஞானிகளுக்கு வழிகாட்டில பள்ளிக்கூடம் வாத்தியார் வாத்தியார எல்லாம் படிச்சாச்சு அவர் படிச்ச பாட அந்த பாடம் சொல்லி பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கடைசியாரும் போர் சொல்லி கொடுக்காரு இல்லையா இல்லன்னா அவர் படிக்கிறது தேவையில்லை அதுபோல இவருக்கு ஒன்றும் கர்ம உபாசனையில் பிறகு தேவையில்லை இருந்தாலும் துறை சந்ததிகள் கீழ்பட்டவர்களின் நன்மேடையும் போட்டு செய்யல செய்கிறது செய்யணும் பிரம்மம் நாமென்னும் அனுபவம் ஜனமும் விடாமையால் அப்படி செய்தாலும் கூட நான் பிரம்மஸ்வரமும் சிறிது கூட மாறார் சமஸ்கார பலம் சிறிதுலேயே விட என்றும் கூறினார் அவர் அவர்களுக்கு நான் ஆம்பளே ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்கிறது பொம்பளை இல்லையா அது சம்ஸ்காரம் பலமாயிருந்து தேவை அதுக்காக நான் பிள்ளை ஆம்பளை தியானம் பண்ண இது சம்ஸ்காரம் பண்ண போயிருந்த சின்ன வயசுலேருந்தே சம்ஸ்காரம் ஏறுபோது சொல்லிக் கொடுக்குறாங்க தாய் தந்தர் நீ பொட்டை பிள்ளை ஆம்பளை பிள்ளை சேர்ந்துக்கிறியா அங்கே போகணும் நீ ஆம்பளை பிள்ளை அங்கேயே நான் சேர்ற அப்படின்னு சொல்லி சொல்லி சம்சாரம் ஏற்றிடுறாங்க நீ ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்க போட்ட பிள்ளை போட்ட ஏச்சிடுறாங்க அது பலம் ஆயிடுது அப்புறம் அவங்க நான் பெண்ணு நான் பெண்ணும் தியானம் பண்ண வேண்டிய தேவையில்லை பிரபன் அதான் பரிசத்தை பிராந்தி போய் அபரச் சின்னத்து ஞானம் உண்டாயிருது பிரோமாலத்தை பிராந்தி போயி அபரோ ஞானம் உண்டாயிருது அதனால் நான் சச்சி சானந்த நித்திய பூர்ணமா இருக்கிறேன் இந்த பானது இடப்பட்டு போகுது அப்படியே அந்த காலத்து இடமில்லை வரும் போகும் இடம் மறக்காது எப்படி மனுஷனுக்கு ஆண்ங்கிறதுனால பெயர் பெயரை மறக்கிறது மறக்கிறது இல்லையோ ரெண்டும் சம்ஸ்கார பலமா இருக்கும் யாரோ எங்கேயோ கூப்பிட்டா நம்ம திரும்பி பார்ப்போம் எனக்கு கூப்படியா அப்படி ஏன் சமஸ்கார பலம் பெயர் பெயர்லையும் இந்த சரீரத்திலையும் மாறாது மத்தெல்லாம் மாறி போயிடும் அவ்வளவு திடம் இருக்கு கொடுக்கறவாறு கூட மறந்து போறதுதான் கொடுத்தேன் ஆமா மறந்தே போச்சு என்ன தான் கொடுக்க போறான்னு விட்டுட்டேன் அப்படி கூட சொல்லிருந்தான் எதில் அப்படி இல்லை நான் நான் நம்பர்லேயும் தன் பெயரும் மறக்கிறதே இல்லை அது சம்ஸ்காரம் பாலமான பேர் அப்படி போல நான் சொன்னாலே அகமும் தான் யாம வரும் அவங்களுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் போவதில்லை சச்சியான பரவம் தான் கால் தான் போகுது சரிமையே செயல்படுது என்ற சம்ஸ்காரம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு பிறந்தேன் நான் பிறந்தேன் இறந்தேன் கூட உலகத்துக்காக சொல்லுது எப்படியா நான் பிறகுதான் இருக்கிறதா அது நானும் சச்சாம்பரம் பிறகுமா இருக்குமா என்ற உள்ளே அந்த வாகனம் வந்துட்டு இருக்கும் நாளைக்கு போறவேன் நாள்தான் பொம்பளை அரசு போட்டு ஆனாலும் சரி ஆம்பளை பொம்பளை சொல்லிவிட்டு ஆனாலும் சரி பொம்பளை போட்டு வாங்காலும் சரி தன்னுடைய நிலை மா மாறுமா மாறுதல் அந்த அப்படி இருந்தாலும் கூட விவகாரம் மட்டும் அப்படியே தான் நான் முன்னாடி தான் நான் பேசுவாங்க அப்படி போல இன்னை நான் ஒரு சிறப்புங்கிற நிலை மாறதே இல்லை வர்ற வரைக்கும்லம் வேணும்ச்சியானந்தபம் நான் பரமஸ்வரமன் நான் சச்சிதானந்தம் நான் அல்ல என சரீரம் உபாதி எத்தனை உபாதிகள் உபாதி எந்த உணவு மற்ற உதவி செயல்படுவோம் இது ஒரு கர்மத செயல்பட்டு இருக்கு நான் அந்த காலத்தில் நான் வலைப்படை சாதனம் முன்னேற அது கூட கிடையாது பிரி அந்த கண்ணம் ஒண்ணு தனியா இருக்கு எத்தனையோ அந்த கணமோ இதுவரை அந்த கண்ணம்சாரம் செயல்படுது அஞ்ஞானம் இல்ல பிறவையும் இல்ல பழுவான தோற்றம் உண்டு தோற்றிட்டு போயிட்டும் சேர்த்து கஷ்டங்கள் வந்துச்சே தெரிஞ்சாலும் கஷ்டம் ஆத்மா இல்லையே ஆத்மா கஷ்டங்கள் அடிவே கிடையாது அது துக்கம் சிறுமி கூட அது கிடையாது சுகமியே வடிவம் அந்த கண்ண சந்தேகம் அது சந்திரம் பழட்டுமே நான் பட வேண்டிய பட்டு போகட்டும் அபியாசம் பலத்தினாலே அதை நீக்கிக்கலாம் என்ன அபியாச படம் பத்திர போல இருக்குது அதனால சஞ்சிரப்படுது பட்டு போட்டோம் கொஞ்ச நேரம் இருக்கும் பழட்டுமே நான் சாய்ச்சாக இருக்கிறேன் அந்த துக்கத்துக்கு நான் சாட்சி எது இப்படிப்பட்டேன் நிச்சயமெல்லாம் ஜட ஞானிகளும் ஜடமாக இருக்கும் அபியாசம் கொஞ்ச நேரம் வந்து போயிடும் இது அபியாச நிலை அஞ்ஞானியும் சுத்தமாக கிடையாது நான் கர்த்தாக பக்தான் செய்யும் சண்டை போட்டு ஏன் விடுபடுத்து புத்தி எல்லாம் போயிடுச்சு தோற்றமாத்திரம் அனுமதி அவசியம் என்ன இருக்கு சரி போட்டாங்க தண்ணியில ஒரு குமிழி இருக்க மாதிரி தண்ணியில ஒரு குமிழியா ஒழிய குமிழிய வந்து இல்லன்னா தண்ணிதான் போயிருதுல அது போலதான் நிறைய நெஞ்சையில் அந்த கண்ண ஒரு கும்மி அது உடஞ்சு போற வரைக்கும் விவகாரம் இருக்கு நகரம் அது அப்படி போகணும் அப்படி போகிற செய்த காரணம் உடஞ்சு போன பிறகு பிரம்மஸ்வரமாக ஆயிடுறது அந்த கண்ணம் ஆகிறது இல்லை அது பான போயிருது இன்னும் கொஞ்சம் கும்பளி இருக்கிற பானை போயிடுச்சு உடஞ்சி போன கடனம் எப்படிப்பட்ட வந்தாலும் கனத்திற்போம் மனத்தில் பட்டார் தாமரை இலை தண்ணீர் போர் சகத்தோடும் பாமர என காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் ஓமருமாவை ஆண் தேவன் மத்தும் கதில் தத்துல படலம் ஆறாவது பாட்டில் ரெண்டாவது பாட்டாக சொல்கிறார் ஜீவன்முத்தி லட்சணம் நாலு பாட்டு மத்தவன் கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது பாட்டு ஐந்து அது அவதாரிகை என்பத பொருள் காமம்வாதிகள் வந்தாலும் வந்தாலும் என்றதன் கண் உண்மை எதிர்மறைக்கும் வந்தாலும் என்ன வராது வரலாம் அப்படிங்கிற வரச் செய்யுமா பிரார்த்த வழியால் காம முதலியவை பிரம்மவித்துக்கள் எடுத்து எழுமாயினம் அப்படி எழலாம் பிரார்த்தனாகும் அவை கணத்திற்போம் உடனே ஜிடமான வைராக்கிய முதலிய சுத்த வாசனை பரிஹர்த்தனமின்றி எழுவதால் கனத்தில் நாசமாகும் இதுதான் முக்கியம் பெரியத்தன தானாக வந்திருக்கும் வாசனை எப்போ வந்து பிரச்சின வர்றது தான் இருந்தாலும் சுத்த வாசனை படகு இருக்கிறதுனால அது இப்போ ஒளிந்தா வந்துடும் எல்லா வாசனையும் சீக்கிரம் வர்றது தான் முன்பின் ஒன்றையும் ஆலோசிக்காமல் குரோகாதி விருத்திக்கு ஏதுவாகிய சித்தத்தின் சூற்ற அவசைக்கு வாசனை பெறும் வாசனை சம்ஸ்காரம் அடிமனம் பழக்கம் வழக்கம் எல்லாம் ஒன்று தான் அதனால் இந்த வாசனை இருக்கு இது பிரயத்தனம் இல்லாமல் வந்துடும் அவ்வளவு திடமும் அர்த்தம் அதனால சனத்தில் நாசமான் மனத்தில் பற்றார் அஞ்ஞானிகளைப் போல அவைகளை அந்த கணத்தின்கீழ் வாசனையாக பற்றார்கள் அஞ்ஞானிகளுக்கு தான் வாசனை வந்த போறதே இல்லை எண்ணம் வந்தா போக மாட்டேங்கு நினைச்சு நினைச்சு திடப்படுத்திக்கிறது தான் அஞ்ஞானி காலத்தில் அப்படித்தான் இது பத்தி நினைக்கிறது தான் கெட்டம் தாமரை இலையில் ஜலம் கூடி நின்றும் பற்றாது போல என்று அர்த்தம் தாராமம் என்று தாமரை அதிகரையா காம்பு நீடும் வெள்ளணைய இது மலர் நீட்டம் மாந்திரத்தனையே உயர்வுன்னார் என்று தண்ணியில இருக்கிற மலர் எப்படி அதிகமாக தண்ணி வரும்போது நீண்டிருதோ அப்படி போல உள்ளத்து மாந்திரத்த உயரும் அப்படித்தான் அது சம்மியம் வரும்போது அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவார்கள் என்று சொன்னார் இங்கே வாழ்க்கையில அவர்கள் அனுபூதி வழியால் அகத்தில் பற்றாமலே பிரபஞ்சத்தோடும் கூடி வாழ்பார் என்பது இந்த உதாரணங்கள் சொல்றது பாமர எனக் காண்பிப்பார் காண்டத்தையும் உபாசன விடுத்து முத்தி சம்பாதித்துக்கொண்ட தைரிய சக்தி இருப்பினும் உலகத்தில் கர்மோபாசனைகளை அழற்றிக்கும் மூட திருவமணிகளை போல தம்பி காட்டுவார் இவங்களை ஞான மார்க்கு வந்தபோது கர்மோபாசனையும் ஏற்றுக்கொள்வதில்லை அது முன்னாலே உயர் மன்னர் தான் கர்மம் நிசம் செய்து மலதவசத்தை நீக்கிக் கொள்ளும் அவபாதனை செய்து விஷய தோசினி கொண்டு வந்த காலம் ஒன்று அதெல்லாம் போச்சு இப்போது அது தேவையில்லை குருவை அடைந்து சிறுவனம் பண்ணும் போது அது தேவையில்லாமல் போச்சு பிறகு குருசாகி தான் பிரதானம் சிறுவனம் பண்ணன்தான் பிரதானம் அப்படி செஞ்ச செஞ்சு ஞானம் இருந்தாலும் கூட இப்போ மக்களுக்காக சொல்லி கொடுக்கறது உண்டு ஒன்று தெரியா போல் நடிக்கிறது வாத்தியார் பிஏ பிஎஸ்சி பிஏ எம் படிச்சிருக்கலாம் ஒன்றாம் கிளாஸுக்கு வாத்தியாராக போனாக்கா ஆனால் அவனால போய் நான் எம்ஏ படிச்சிருக்கேன் அந்த பாடம் சொல்லுவேன்னு சொல்ல முடியுமா வாத்தியார் ஒன்றாம் கிளாஸ் ஆச்சிருக்கேன் ஆனால் அவன்லாம் ஏன்னா ஏன்னா சொல்லி அவன் அந்த பையனுக்கு என்ன தெரியும் நம்ம வாத்தியார் நல்லா படிச்சிருக்கார் அப்போ ஆனால் அவனா அண்ணா சொல்லிடுறேன் அவனு சொல்லணும் அவனா மேல் படிப்பே தெரியுமா அது போகலாம் அதே மூட சிறுவனிகளை போல தம்மை காட்டுவார் பண்டிதர் திறமை காட்டார் அநேக மதங்களை கண்டித்து அநேக மதங்களை தாபிக்கத்தக்க சக்தி உள்ள சௌஜராய் இருந்தும் அடக்கமுடைமையின் வித்யா சாமர்த்தியத்தை காட்ட அவர்கள் விளைஞானிகளாக இருப்பார்கள் நிறைய படிச்சிருக்காங்க தத்திய குறைகள் போறதுக்கு நிறைய படித்து கேட்டு இருக்கணும் போக சந்தே விரிதம் இருக்கிற வரைக்கும் ஞானம் கிட்ட அது போகணுன்னு சொன்னா பல காலம் திருமணம் எல்லாம் பண்ணி பக்கவர்களை கேட்டு சந்தேகம் போக்கிட்டு இருந்தால் தான் ஞானம் இருந்தார் எதனால சொன்னா ஒரு எண்ணம் சந்தேகம் இருந்தால் கூட அந்த மனசான ஒழுங்கு சம்பாதிக்க கூடாது ஆனால் சகல சந்தேகம் போய் அதிகல் அவரோஷம் என்பார்கள் போயிருந்தோம் வேந்தத்தில் அப்படியே எல்லாருக்கும் முடியாது அப்படியே இருக்காங்களா சிசை சாமானிய சித்தர்கள் தானே சந்தேகத்துல வரும் அது போக்கனா போறோம் அதுக்காக ஆதிசங்கர் மாதிரி சசாஸ்திர கருத்த மாதிரி பிக் தேவையில்லை அது ஆதிசங்கர் உரிய என்ன ஒரு மதம் அத்யதாபனம் பண்ண புற மதவாதிகள்லாம் கண்டிக்கிறது தான் வந்தவர் அஜயசாஸ்திர பாண்டியத்தோண்டு சரோஜன் இங்கே அப்படி நமக்கு கிடையாது ஓரளவுக்கு சந்தேக மனசு ஒடுக்கும் அப்படிங்க அதான் அத்ய மதத்தில் சந்தேகங்கள் பண்றதுக்கு குடும்பங்களையும் தயாரா இருப்பாங்க மற்ற முதல்ல கேள்வி கேட்டாக்க சண்டைக்கு ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க தெரியாமல் அநேக மதங்களை ஸ்தாபிக்கத்தக்க சக்தி உள்ள சர்வஞனாக இருந்தும் அடக்க முடைமையில் வித்வத் சாமர்த்தியத்தை காட்டார்கள் ஊமரும் ஆவார் சென்னியமாகிய சிவமே இவை யாவையும் என்னும் சுளுத்தி மௌனான பூதியால் விகற்பம் இழாமையின் மௌனரும் இருப்பார் உள்ளத்து ஓய் ஜீவன் முத்தர் அந்த கரணத்தின் கண் நிரந்தர திருப்தி என தடையற்ற ஆனந்தன் ஜீவன் முத்தர்கள் என்ற பாமரர் எனக் காண்பிப்பார் பண்டிதர் திறமை காட்ட காட்டார் ஓமரும் ஆவார் என்பதற்கு பாகவதத்தில் கூற நிற்கும் ஜடபர்தரை இலக்கியமாகக் இடபர்தர் அவர் எதுவுமே தன்னை காட்டுறது இல்லையா பேசாம போவாராம் போனாக்கா அங்க இருக்கிறவங்கெல்லாம் சும்மா போறிய இதை பழத்தூக்க கூட தூக்குவாரான் அப்புறம் பழத்தூக்கும் போது அந்த உடம்பு கிரம்பு போனாக்கா தாலி தாண்டி போவாராம் இன்னும் தாலி தாண்டி போறிய அப்புறம் சரி பேசாமல் தூக்கி வரான் அப்படி போனாக்க ஈயே ஒம்புக்காரனா இருக்காரு நின்றுட்டு போகக்கூடாது சரி பேசாமல் போய் அப்படி இருப்பார் பட்டம் தான் அப்படித்தானே சும்மா போயிட்டே இருந்தாரா கல்யாண ஊர்வலம் போச்சா ராத்திரி நேரத்தில் வீட்டு பிடிக்கிறது ஆள் இல்லையா சும்மா வீட்டுக்கு இருந்தாரா பிச்சைக்காரன் போறது இருக்கட்டும் இல்லையா இப்படி பிடிச்சிட்ட சும்மா போடணும் இல்ல இன்னும் தப்பலாம் இன்னும் தப்பலாம்ங்கிறாரு இன்னைக்கு இருக்க போல இருக்கு தத்தப்பாடி கடற்காட்சியும் போனா போட்டுட்டாரு அப்புறம் அங்க போய் இறங்கலாம் மாப்பிள்ளையே வரவேற்பு இறங்க போய் இன்னும் தப்பலாம் இன்னும் தப்பலாம் பண்ணாரு சத்தம் போட்டு கிடையாது அப்புறம் அங்கே போய் மாப்பிள்ளை பெண்ணு உக்காந்து இருக்குல்ல பெண்ணுக்கு பக்கத்துல உட்கார சாலி கட்டுறது இன்னும் தப்பலாம் இன்னும் தப்பலாம் பண்ணான் சும்மா நிறைய சும்மா சத்தம் போயிட்டு இருக்கு தீவட்டி விஜய் அம்புக்காரன இருக்காங்க அப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் தாலி கட்டி வச்சா தப்ப முடியாது இன்னைக்கு போட்டு போயிட்டாரான் இனி தப்ப முடியாது அந்த டீவட்டி கீழே போட்டு போயிட்டாரான் கீழே போட்டு போயிட்டாரா அவருக்கு என்ன இருக்கு காத்துக்கு சம்பளம் பெருமை கிடையாது அவர் அனுபவத்தை ஏத்துக்கல சரி ஏத்துக்கலாம் போகட்டேன் என் கடை முடிஞ்சது போட்டு போயிட்டா போயிட்டு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டான் ஓ இவர் பண்ண தரப்பா அதாடா யான் தெரிஞ்ச கொஞ்சம் தெரிஞ்சுட்டா சுத்தாப்பட்டுவத்தான் சொல்லாம் உதாரணம் அப்புறம் ஓமரம் ஆவார் என்று வாசிரியர் கூறியிருப்பது போலவே வாட்டத்தில் இவாதமரு மௌனத்தோன் என்றும் இரு புலி மௌனம் சமம் ஏவி ராகமின்றி என்றும் சொல்லப்படும் அதாவது பகிரதன் கதையில அவர் எல்லாம் வேணான்னு போயிட்டாரு ஒரு மூன்று ராஜ்யம் கிடைத்தது சரி மூன்று ராஜ்யம் வாங்கிட்டு எதுவுமே அவருக்கு விருப்ப இருப்பில்லாமல் இருந்தாலும் சொல்லப்படுது அதான் சொல்லுவேன் இருப்புலி ராஜனாக இருக்கிற சமயத்தில் மௌனம் சாந்தி சமமேதி ராகம் என்று இருந்தார் என்று சொன்ன அருளி செய்திருப்பது காண்கள் இந்திரஜாலத்தில் கந்தர்வ நகரத்தை பார்ப்பவனுக்கு ஒவ்வொரு போகத்திலும் இச்சை இடாதது போல இந்திரஜாலம் எந்த காட்டுறான் அதுல பண காசு வருது போகமா ஆசைப்படுவாங்களே பரவ சினிமா திரையில காட்சிகள் வருகின்றன அதை பற்றி ஆசைப்பட்ட அது கூப்பிட்றாங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்றாங்க நம்ம நோக்கி நான் போக முடியுமா முடியாது இருந்தாங்க அவளுக்கு ஒவ்வொரு லட்சம் தானம் செய்யப்படும் வாங்கிட்டு போங்கோம் வாங்கோ அப்படிங்கிறாங்க நான் வாங்கிட்டு போக முடியுமா வாங்கிட்டு போகிறாங்க சினிமாவும் போயிட்டு இருக்க வாங்கிட்டு நீங்களும் வாங்க கூப்பிட்றாங்க நமக்கு நல்லா கேட்குது போக முடியுமா ஆசை வருமா சினிமா அந்த சினிமாவுக்கு அந்த காட்சிகளுக்கு சம்மந்தம் இல்லை நமக்கு சம்மந்தம் கிடையாது நம்ம பார்க்கற சம்மந்தம் தவிர வேற இந்த தொடர்பு கிடையாதுல்ல அப்படி போல பிரம்மஸ்வரூபமாக ஜடமானவர்களுக்கு சாட்சி மாத்திரம்தான் இருக்க அதிகாரம் அடைய இந்த நாமரோ பிரபஞ்சத்தில் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வர்றதில்லை அனுபவிக்க முடியாது இப்பவும் அனுபவிக்கலாம் அஞ்சான காலத்திலையும் மிக பானப்படுகிறான் ஜீவன் இப்ப என்ன அனுபவிக்கிறான் சாப்பிடுது ஜீவனா சாப்பிட்றான் வாயில போடுற உதத்துக்கு போது ஜீவனம் பண்ண பண்றான் கிடையா மென் முடுங்கிறது வாசிதா பருள் தான் மெல்லுது ஒழுங்குன அப்புறம் என்ன சொல்றேன் திருப்பி அடைகிறேன் ஆஹா நான் நினைச்ச மாதிரி வந்து நடத்த போச்சு நல்லா சாப்பிட்டேன்பா அப்படிங்கிறான் அத்தியாவசியால சொல்றேன் சாப்பிட்டது இவனா அந்த கரிகனங்களுடைய வேலை அது சாட்சியாதான் இருக்கான் ஆனா சாட்சியா இல்லை நான் பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்றான் இது அஞ்சா இருக்கான சூழ்நிலை விஷயம் இதிலிருந்து விடுபட்டவர் ஞானி என்றார் கந்தர்வ நகரத்தை பார்ப்பவனுக்கு ஓர் போகத்தினும் இச்சை எழாதது போல பிரம்மஞானிக்கும் வித்யா பிரபஞ்சத்தில் பிராரத வழியா அல்லது காம முதலியவை எடா அதனால் காமாதிகள் வந்தாலும் என்றார் காமமாதி என்பதனால் காமம் சங்கல்பம் சந்தேகம் ராகம்வேஷம் சிரத்தை பயம் லஜை இச்சை முதலையும் கொள்கிறேன் காமாதி வந்தால் என்பதற்கு வாஷ்டம் உதாரணம் சொல்றிகள் அடைந்தும் போல் மிக நோய்தானோர் அகமனாவின்றி செயல்கள் செய்தாலும் தவிர்ந்தாலும் அழுத்தமுற்றோர் ஜகநறிகள் செய்திருமும் அந்நியர் ஓர் கண்டு குளிர் தன்னை சான்றோர் திகழ் மனது நினைவு விருந்தும் சிறிதும் இல்லாதோர் ஜீவன் முத்தர் ஜீவன் முத்தரங்குறத கடையில் ஜீவா கொண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மிக ஒரு காமாதிகளாம் விகாரமடைந்தும் விண் மிக நொய்தானோர் ஜீவன் முத்தர் அதாவது பிரார்த்த அனுசாரமாக மிக வருகாம என்ன பிரார்த்தனை அர்த்தம் அது எவ்வளவு தான் விகாரமடைந்தும் மனமானது பல விதமான பரிணாமங்கள் அடைந்தாலும் கூட போல் ஆகாயம் போல் எதிர்பற்றாமல் மிக நோய்வானோர் ஜீவன் முக்தர் அதே சூட்சமாக அந்த தன்னை ஜீவன் முக்தர்கள் அகம் எனும் அகம் எமல் இன்றி செயல்கள் செய்தாலும் தவிராலும் அழுத்தமற்றோர் ஜீவன் முத்தவர்கள் அகம் என நான் கர்த்தா இன்றி செயல்கள் செய்தாலும் அவர்கள் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அழுத்தம் கிடையாது அவர் முத்தார்கள் ஜெக நெறிகள் செய்தோர் கண்டு குளிர் தன்மை சான்றோர் உலக நிலுவையெல்லாம் செய்வார்கள் வரணாசனம் வரணாசத்தை செய்வார்கள் பார்ப்பாங்க எப்போ சாந்தியா இருக்கும் திகழ் மனது நினைவும் இருந்தும் சிறிதும் இல்லாதோ ஜீவன் முத்தவர் மித்தல் திகழ் மனதின் நினைவு நினைவும் இருந்தும் நினைவு எல்லாம் தெரியும் ஆனாலும் இந்த நினைவுனா மனதுக்கே வழிய ஆத்மாவுக்கு இல்லைன்னு நிச்சயம் இருக்கு அவங்களுக்கு அகண்ட இருக்கு நான் என்று சொன்னாலே இப்போ நம்ம சரீரம் தான் ஞாபகத்து வருது நான் பருத்தியேன் நிலத்தேன் கட்டையன் அட்டையன் ஊர்காரன் ஜாதிக்காரன் இந்த ஞாபகம் தான் நம்ம வருது ஒழிய நான் அகண்ட சச்சியானந்தபெருமம் சச்சித்தானந்த நிச்சயம் போல வரதே இல்லை இது அஞ்ஞான காலம் ஞான காலத்தில் நான் கத்தா போர்த்தா அல்லது நான் கட்டைய நட்டையன் பருத்தியெல்லாம் வர்றதே இல்லை நான் சச்சிதானந்த பிரம்மன் நானும் சொன்னாலே சச்சாம்பரம் ஞாபகம் நான் அபரிச்சின்னன் பரிச்சின்னமல்லன் நான் பரோட்சன் இல்ல அபரோச்சன் சச்சிதானந்த நித்தியம் போரணன் சச்சியான பிரம்மத்திலே இந்த மாதிரி கோடிக்கணக்கான எழுத பரப்பு எண்பத்தி ஐந்து ஜீவபங்கள் தோட்டிக் கொண்டிருக்கின்றன மாயின் காரியம் அது அது இது செய்யுமோ ஒரு தாயம் அது எப்படி கர்மானுசாரம் செயல்படுகின்றனவோ அடிப்பது செயல்படுகின்றன செயல்படுகிறது அதுக்கு எப்படி நான் சாட்சியோ அதுக்கு இதுக்கு சாட்சிதான் லாபநஷ்டம் அல்லது தாழ்வு இதெல்லாம் பிற உபாதிகள் எப்படி அனுமதிக்கின்றனவோ அப்படி போட்டு அனுமதிக்குது அதுல நானுங்கிற அபிமானம் இல்லாத போல இங்க நான்கிற அபிமானம் இல்லை இப்படிப்பட்ட விஷயமும் தான் தலைஞானம் பண்ணி அனுபவித்து வரணும் பழைய போயிடணும் ஒரு நாள் நாளாக வந்ததில்லை அபியாசமும் ஒரு நாள் நாளில் செய்ய முடியாது அபியாசம் பண்ணணும் இந்த விசாரம்னா விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாக்கா அவர்களுக்கு அப்போது அந்த காலத்தில் வலைப்பட்ட சாதரமான பாவனை எல்லாம் போயிடுது இங்க எல்லாம் போச்சு பறிச்சு என்ன என்ற பாவனையே பரவச்சவங்க பாவனெல்லாம் போச்சு நான் சச்சானந்த பண்ணணும் சச்சிதானந்த பானதா இருக்கும் எல்லா ஜீவர்கள் எப்படி நான் சாட்சியா இருக்கிறேன்னா அப்படி கூட இந்த சைதத்துக்கு சாட்சிதான் சேர்ந்ததுதான் சைத்த பார்த்தேன் பண்றாங்க ஐயா காலத்தில் பண்ணட்டும் ஐயாங்க பண்ணட்டும் எனக்கு சரியத்தின் மூலம்தான் ஞானம் வந்தது அப்படியே இருக்கட்டும் எடுக்கிறோம் சகாயம் பண்ணிச்சு அதனால கரண்டு மறக்கலாமாக்க எடுக்கும் போது வச்சுக்க வேண்டிய தூக்கி போட வேண்டிய ஞானதடை சகாயம் மன்னிச்சுதான் அதனால நான் என்ன சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது வரும்போது பயன்படுத்த வேண்டியதுதான் என்ன மறந்து வேண்டியதுதான் இப்படிப்பட்ட நிச்சயம் அதுதான் இந்த பாஸ்ட தேவ சொல்லப்பட்ட பாட்டு கருத்து கணத்திற்போம் என்பதற்கு உதாரணம் திருவள்ளுவர் உணவனும் கொண்டு நின்றார் வெகுளி கணமையையும் காத்த குணம் என்ன சத்துக்குணம் அர்த்தம் சத்து குணம் என்று சொல்லக்கூடிய குன்று மலை மேலே ஏ நின்று விட்டார்கள் அவர்களுக்கும் பிரார்த்தை வெயிலி கோவம் வரலாம் வந்தாலும் கணந்தான் வரும் ஆனால் அந்த கண நேரத்தில் வரக்கூடிய கோவத்துக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு ஆளாக இருக்காங்களே அவங்க தப்ப முடியாது அவர்கள் பாதிக்குங்கிறார் அவ்வளோ வேகமாக வருமா சாதாரண ஆற்று நீர் ஒரு வேகம் இருக்கு அதே தப்பிச்சுக்கலாம் ஆனால் அணையிலிருந்து த தடுத்து நிறுத்தப்பட்ட அது மது வழியாக வெளி வரும்போது எவ்வளவு விழுந்து வராது பழக முடியுமா அவ்வளோ வேகம் அதனால்தானே சக்கர வச்சு சுற்ற வச்சு மீட்டாக எடுக்கிறாங்க எடுக்க வார்த்தை எந்த தண்ணி எடுக்க அப்படி போல ஞானிகள் மனசில் அடக்கப்பட்ட மனசு பிராரது அனுசாரமாக ஒரு கால் வெளி வரும்போது வேகமாக வரும் அந்த வேகத்தை தடுக்க முடியாது அஞ்ஞானிகள் அதுதான்னு அது கர்மான கூட்டிக்குமா ஒரு கூட்டி வைக்கும் எல்லாம் வியாபாரம் தானே இந்த கொடுக்கல இருக்கும் தேவைரு மனத்தில் பற்றார் என்ற ஒரு நூல் பண்ணிருக்கார் அது அவர் பேரவைக்கு ராமநீதர்கள் வந்தாராம் பாட்டெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இது அனுபவத்தையே பார்க்கிறது சுவாண்பிருவாக்குன்னு இருக்கட்டு முன் பேர் வச்சு போனாராம் அப்படின்னு சொல்றாங்க கண்ண பரம்பரையாடுறேன் வருஷத்துக்கு முதல்ல பல பாட்டு இருக்கும் காண்பவையை காணமிடத்து ஏகமதாய் போன் வாதனையும் போன்டுமே விண்பயிலும் சித்தத்தில் வையா ததுமுத்தி ஆசிலிதர் கர்த்தமிதேயாம் காண்பானும் காண்பவையும் காணும் இடத்து என்ன விசாரித்து பார்க்கும் இடத்து ஏகமாதாய் ஒரே வச தோற்று விளங்கும் காரணத்தால் வாதனையும் பூனிடுமே என்ன வாசனை துன்ப சம்ஸ்காரங்கள் எல்லாம் பொறுந்தே நிற்கும் காலத்தில் வீண் பயிலும் வீணாக பயிற்சியை அபியசிக்கின்ற வாசனையை சித்தத்தில் முத்தி இந்த கெட்ட வாசனை எல்லாம் அர்த்தம் இதே குற்றம் இல்லாத இதற்கு அர்த்தம் இதுதான் ஜீவன் முத்தர் அப்படின்னு சொன்னா தீய வாசனைகள் மனசுல இருக்க தங்க அதெல்லாம் ஓடி போயிருக்க பரமாத்மாவே நான் என்றும் அந்த பிரார்த்தமான மருத்துவத்தின் போல ஓகத்துக்கு ஏதுவாக இருக்கும் அடைய முளைக்கிறதுக்கு எதுவும் ஆகாது என்றும் டம்பம் கர்வம் முதலிய அசுப வாசனை இல்லாததும் எதுவும் அது சுத்தவாசனை சுத்தவாசனை இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கணும் அசுபாசனை தேக வாசனை சாஸ்திர வாசனை டம்பம் கர்வம் முதலியா அசு வாசனை இருக்கே இதெல்லாம் அசு வாசனை மரண வாசனை